வணக்கம் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஊழலை ஒழிப்பதற்கான போராட்டம் தொடங்கியுள்ளது இரண்டு வருணா மைனஸ் பதினெட்டு என்பது இந்தியா பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சியாகும் மூன்று போக்குவரத்து விதிகள் மற்றும் குறியீடுகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கும் வகையில் போக்குவரத்து சிறுவர் பூங்கா மாநகராட்சி சென்னையில் அமையவுள்ளது நான்கு ஜிம்பாபே நாட்டில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தப்பட பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கடவை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னால எம் ஏ எம் சி எல்லா இருக்குமெண்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் ஒன்று உலகில் பெரிய மின்சார உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இரண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதி விரைவாக நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள கிரிக்கெட் வீரர் யார் மூன்று ஆசிய பில்லியர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளவர் யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலிய காமன்வெல்த் போட்டியில் இந்திய கொடியை இயந்துபவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வீரர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி